வணக்கம் 31. ஜூலை இரண்டாயிரத்தி இருபது நற்றினை பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆழமான கடல் பவுதியை அடைந்த முதல் பெண்மணி என்ற சாதனையை நிகழ்த்தியவர் கேர்த்தி சல்லிவன் ஆவார் இரண்டு சட்டப்பிரிவு எழுபத்தி எட்டு இந்திய பிரதமரின் கடமைகளை குறிப்பிடுகிறது மூன்று லால் பகதூர் சாஸ்திரி பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய பிரதமர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று கோல்டன் ஷேர் என்றால் என்ன இரண்டு வேர் ஹவுசிங் என்றால் என்ன மூன்று முதலாம் மகேந்திரவர்மன் நிறுவிய நகரம் எது நன்றி மீண்டும் சந்திப்போம்